முப்பத்தி அறிவிக்கின்றார்கள் யார் ஒருவர் உணவை என்று கூறுகிறாரோ அவரின் முன் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கூறினார்கள் அபு தாவோத் மூன்று நான்கு ஐந்து நான்கு திருமிதி இது ஹசன் என திருமீதியும் கூறுகிறார்கள் துவாவின் பொருள் எனது எவ்வித சக்தியும் ஆற்றலுமின்றி எனக்கு உணவை வழங்கி என்னை உண்ணச் செய்து அல்லாஹூக்கே இல்லா புகழும்